ஒருவர் தான் வடமையாக ஓதுவதையோ அல்லது அதை சுபு மற்றும் துகர் தொழுகையில் ஓதினால் அவருக்கு இரவில் அதை ஓதியது போல் நன்மை எழுதப்படும் என்று நபிசல்லும் அலையுசல்லம் அவர்கள் கூறினார்கள்